வணக்கம் நேயர்களே நற்றினியின் சிறிதிரும் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு நாதிர் ஷா டெல்லியை கைப்பற்றி நகரை சூறையாடினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு எல்பா தீவில் இருந்து தப்பிய நெப்போலியன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ராணுவ படைகளுடனும் சுமார் இரண்டு லட்சம் தன்னார்வ படைகளுடனும் பாரிஸ் நகரை மீண்டும் கைப்பற்றி நூறு நாட்கள் ஆட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மேற்கு அர்ஜென்டினாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அந்நாட்டின் மென்டோசா நகரம் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தனது ரிலேடிவிட்டி சார்பியல் கோட்பாட்டை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜப்பானில் ஹக்காடேட்டே என்ற இடத்தில் இடம்பெற்ற பெரும் தீ காரணமாக நான்காயிரத்தி சதுர கிலோமீட்டர் நகரம் முற்றிலுமாக அழிந்து சுமார் 2.165 நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கப்பூரில் முதல் முறையாக தேர்தல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டுனிசியா விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு டோக்கியோவில் சுரங்கப்பாதை ஒன்றில் நிகழ்த்தப்பட்ட நச்சுவாயு தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டு ஆயிரத்தி பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக்கின் விடுதலை என்ற பெயரில் அமெரிக்க கூட்டுப்படைகளால் ஈராக் மீதான ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இ ரோப்பியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எனப்படும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே நாளில் சூரிய கிரகணம் இரவும் பகலும் சமமாக இருக்கும் நாள் பிரகாசமான முழு நிலவு தெரியும் ப்ளூ மூன் எனப்படும் அந்த நாள் ஆகிய அனைத்து அற்புத நிகழ்வுகளும் விண்வெளியில் இன்று ஒரே நாளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிகழ்ந்தன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டு பிரான்சிங் இரண்டாம் நெப்போலியன் பிரெஞ்சு பேரரசர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு ஹென்ரிக் ஹிப்சன் இவர் நார்வே நாட்டவர் நவீன நாடக இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதன்லால் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஆல்கா யாக்னிக் இந்திய பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கங்கனா ரனாவத் திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஐசக் நியூட்டன் அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கர்சன் பிரபு ஆங்கிலேய அரசியல்வாதி முப்பத்தி ஐந்தாவது இந்திய தலைமை ஆளுநர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கிரிஜா பிரசாத் கொய்ராலா நேபாள அரசியல்வாதி நேபாளத்தின் முப்பதாவது பிரதமர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சில்லூர் ரஹ்மான் வங்காளதேசத்தின் பத்தொன்பதாவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு குஷ்வந்த்சிங் இந்திய எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் பன்னாட்டு சோதிட மற்றும் உலக கதை படிக்கும் நாள் உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே